அங்கனமன்றி தொண்டை மண்டலமெனின் சான்றோர் வழித்தாய மரபு வழிவி மயங்குவதுவன்றி காஞ்சி விருக்கமுடைமையான் அந்நகருடை வளாகத்திற்கு காஞ்சி மண்டலமென்று வழங்கிற்று அங்கனமே தொண்டை தூருடைமை பற்றி தொண்டை மண்டலமென்று வழங்கிற்று இத்தே துணிபு என்று திரிபு தோற்றும் அன்றி தொண்டை தழையானும் மலரானும் இயற்றப்பட்ட தொங்கலணிந்த ஓர் அறையனால் ஆளப்பட்ட மண்டலம் அவ்வறையனுக்கு உரிமை தோன்ற நிற்றலின்றி பரம்பரையானி இடைப்பாட்டார்பெற்ற அத்தொண்டையை வேற்றுரிமையாக பெறற்கு எவ்வாற்றானும் பொருத்தமின்று இதனை கல்வியிற் சாதாரண தன்மையுடையோரும் வாதநாராயண சம்பந்தத்தின் இனம் போலும் என்று எல்குவர் அன்றி குமரியை கொண்டவனை விட்டு கூட வந்தவனோடு கூட்டி அனுப்பியது போலும் என்ற சதியாடுவர் என்னின் கற்றுவல்லோர் முகப்பீன் இதன் இதன்கண் உரிமை மலைவு பொருண்மலைவு மரபு மலைவு வழக்கு மலைவு தகுதி மலைவு உணர்ச்சி மலைவு யூகமலைவு நியாயமலைவு கருத்து மலைவு முதலிய மலைவின் தொகையே புலப்படுகின்றன ஆகலின் தொண்டை மண்டலமெனல் அமைவன்று தொண்ட மண்டலமெனல் வேண்டும் அவர் கூற்றாக விவகரித்தல் அக்தேல் அற்றன்று பாண்டியன் மண்டலம் பாண்டி மண்டலமென்றாயது போல தொண்டையன் மண்டலம் என்பது விகுதி அண்கெட்டு தொண்டை மண்டலமென்றாயது ஆகலின் தொண்டை மண்டலமெனல் வேண்டும் அதனை மறுத்தல் பாண்டியன் மண்டலம் பாண்டி மண்டலமென்றாயது மறுவு வழக்கு இஃது அங்கணமன்று மருவ வழக்காயினும் பாண்டியென்பது குடிப்பெயர் கோழாய் அவ்வரையனையும் ஒற்றுமை உரிமையால் அம்மண்டலத்தையும் அன்றி வேறு குறித்தலின்றி நிற்றலின் அறிஞரால் அமைத்து கொள்ளப்பட்டது தொண்டை மண்டலம் என்பதை மருவு வழக்கின் அமைத்து கொள்வோமெனின் இங்கனம் குறித்தலின்றி பல்வகையானும் வேறு குறித்து வலுவ என்னை தொண்டைத்தழையானும் மலரானும் துடுத்த தொங்கல் அணிந்தோனை தொண்டையன் எனின் பிற்காலத்தில் மக்கள் வரலாறு உணராமையின் பெருந்தொண்டையனை தொண்டையனென்று வழங்கினர்கொள் அன்றி புழைக்கை உடைமையார் தும்பி முகத்தவன்கொள் என்று ஐயுறுதற்கும் தொண்டு என்று பிரித்து இயற்றப்பெற்றி கோடற்கும் ஒருவாற்றார் கேள்வி உடையோரும் கொவ்வைத் தழையிற்புனைந்த மாலை உடையன்கொள் ஆதொண்டை தழையிற் கிடத்தப்பட்டவன்கொள் என்று ஐயுற்று மயங்குதற்கும் இடனாய் சொல்லி பொருள்வழி இன்னிசை வண்ண முதலிய சிதைவுற நின்று வழுவுநிலையைப் பெற்று மண்டலத்தோடனைந்து ஐயம் மயக்கம் கவர்கோன் முதலிய இழுக்கினை ஏற்று வழுவினும் வழுவாய் நிற்றலானும் இங்கனம் வழங்கள் அறிஞர் வழக்கன்று ஆகலானும் இதனை வழுவுநிலை என்றாம் இஃது உடற்தூய்மை கருதி நீராட்டு வந்து சென்று ஆண்டு அலற்றில் அழுந்தியது ஒக்கும் என்று எல்குவதற்கு இடனின்றி சிறிதும் அமைத்து ஆகலின் தொண்டை மண்டலமெனல் அமைவன்று தொண்ட மண்டலம் எனல் வேண்டும் அவர் கூற்றாக விவகரித்தல் அற்றேல் தொண்டை என்பது ஆகுபெயராய் நின்று அரையனை உணர்த்தி உரிமை தோற்றி மண்டலத்தொடு உணர்ந்து தொண்டை மண்டலமென்றாயிற்று அதனால் தொண்டை மண்டலமெனல் வேண்டும் அதனை மறுத்தல் இடைப்பாட்டின் நீதி ஏய்வின்றி வந்த கடம்பூரென்பது கடம்ப விருக்கத்தை உடைய ஊரென்று தன்னளவே புலப்படுத்துமன்றி ஆகுபெயராய் கடப்பமாலையை தரித்தவன் ஊரென்று பிரிதளவு புலப்படுத்துவதின்று என்னை ஆகுபெயர் ஒன்றன் பெயரான் அதற்கு இயய்பிரிதை தொன்முறை உரைப்பதாகலின் அங்கனமே பரம்பரையானன்றி நியதி இய்பின்றி வந்த தொண்டை மண்டலத்தோடு புணர்ந்துழி தொண்டையை உடைய மண்டலமென்று தன்னளவு உணர்த்துமன்றி தொண்டையை உடையான் மண்டலம் என்று பிரிதினளவு உணர்த்தற்கு ஓர்வகையானும் வழியின்று இஃது யூகமின்றி ஒன்று குறித்து ஒன்றுவரைய ஒன்றுபட்டது என்னும் உலக வழக்கின் இனம் போலும் என்று எல்குதற்கு இடனாம் அதலில் தொண்டை மண்டலம் எனல் அமைவு அன்று தொண்ட மண்டலம் எனல் வேண்டும் அவர் கூற்றாக விவகரித்தல் அற்றேல் தொண்டை உடையனால் ஆளப்பட்டது தொண்டையென்று இருகெட்டு ஐவிகுதியேற்று சிறப்புப் பெயராய் மண்டலத்தொடு புணர்ந்து அங்கணமாயிற்று ஆகலில் தொண்டை மண்டலமெனல் வேண்டும் அதனை மறுத்தல் ஐயீற்றின் ஐகார விகுதி போந்து கெட்டு புனரில் குறியீடிண்மையில் சிறப்பன்று இங்கணம் புணர்த்தல் ஏற்பாடுமன்று அறிஞர் மரபுமன்று அங்கணமாயினும் தொண்டையை உடையதென்று ஆகும் அன்றி தொண்டை உடையனால் ஆளப்பட்டதென்று ஒருவாற்றானும் ஆவதென்று அன்றி சோழமண்டல முதலியவற்றோடு முரணும் அங்கனம் அமைதியின்றி கூறினும் சந்தியின்பத்தான் நாகைப்பட்டினம் நாகப்பட்டினமென்றாயதுபோல் தொண்டைமண்டலம் தொண்டமண்டலம் என்றாதலே வேண்டும் இதனை முன்னர் விளக்கியவற்றுட்காண்க இஃது பலவகை இழுக்கினும் செல்வகைத்து இரும்பொற் பூண்டுறிச் சென்று கரும் பொற்சலைகை புகுத்தியதின் இனம் என்று எல்குவதற்கு இடனாம் ஆகலில் தொண்டை மண்டலம் எனல் அமைவென்று தொண்ட மண்டலம் எனல் வேண்டும் அல்லதுவும் இங்கனம் தொண்டை என்பது பல்வகை பொருட்கு இடனாய பெயர் திரிசொல் ஆதொண்டை என்பது தன்னலவே உணர்த்தும் பெயர் இயற் இங்கணம் திரி சொல்லார் சிறப்பு பெயர் காரண குறி செய்தல் வழக்கறிந்தோர் மரபன்று இயற் சொல்லார் காரண குறிப்பெயர் அமைத்தலே அவரது மரபு இஃது ஆதொண்ட சக்கரவர்த்தி என்று வழங்கும் அறிஞர் வழக்கால் அறியப்படும் அவர் கூற்றாக விவகரித்தல் அற்றேல் ஆதொண்டையன் என்பது மண்டலத்தோடு புணர்ந்தொழி முதலும் ஈரும் அங்கணமாயிற்று ஆகலின் தொண்டை மண்டலம் எனல் வேண்டும் அதனை மறுத்தல் ஆதுண்டையன் எனின் தொகையின்பமும் இசையின்பமும் செறிவுகோளும் இன்றி புல்லென்கையானும் சுருங்கியற் பேரின்பம் குறித்து முன்னும் பின்னும் தொகை செய்தமைத்த சான்றோர் ஓரெழுத்தான் ஈட்டியற் பெயர்பார்படுத்தி முடிவு வழுவு செயற்கு ஏயார் ஆகலினும் இங்கனம் தொகுக்கப்படின் பொருளாட்சி முதலிய குன்றலின்றி சென்னெறியர் பெரும் பயன் தரளானும் அங்கனம் அமைத்தல் வழுவேயாம் இஃது ஆதுண்டையன் சக்கரவர்த்தி ஆதொண்டய சக்கரவர்த்தி என்னாது ஆதொண்டன் சக்கரவர்த்தி ஆதொண்ட சக்கரவர்த்தி என்று வழங்கும் அறிஞர் வழக்கால் அறியப்படும் அவர் கூற்றாக விவகரித்தல் ஆண்டு ஆதொண்டை சக்கரவர்த்தி எனின் வழு எண்ணெனின் அதனை மறுத்தல் அங்கணம் பெறின் அவ்வரையர்க்கு ஆதொண்டையார் பொற்குளை கண்ணே இடைப்பிலவியா இரட்டை பழம்போன்று ஒரு பொருட்கு இருவையின் எழுந்து கிடைப்பிலவரியா சிறப்பின பெயர் ஆதொண்டன் சோழன் ஆதொண்ட சோழன் என்பதும் அது இதனை தசரதன் சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி நலன் சக்கரவர்த்தி நலச்சக்கரவர்த்தி புரூரன் சக்கரவர்த்தி புரூரச் சக்கரவர்த்தி சோழன் ராஜன் சோழராஜன் சேரன்ராஜன் சேரராஜன் பாண்டியன் ராஜன் பாண்டியராஜன் சோழன் மகாராஜன் சோழமகாராஜன் சைவன் சோழன் சைவ சோழன் குலோத்துங்கன் பாண்டியன் குலோத்துங்க பாண்டியன் சோழன் மன்னன் சோழ மன்னன் சேரன் மன்னன் சேரமன்னன் என வழங்கும் பல்வகை முடிவு வழக்குகளார் தெளிந்து அமையப்படும் ஆகலின் ஆதொண்டன் எனல் வேண்டும் ஆ தொண்டையன் எனல் இழுக்கு